என்னை வாகனத்தில் ஏற்றிக் கொண்டார்கள் என்னிடம் ஒரு செய்தியை ரகசியமாக கூறினார்கள் அது பற்றி மக்களில் எவரிடமும் நான் கூற மாட்டேன் நபி சொல்லாஹு அலிஹுல்லம் அவர்கள் தன் மல ஜல செல்லும் போது சுவர் அல்லது பேரித்தம் பட தோட்டத்தின் வேலி ஆகியவற்றுக்கு அப்பால் மறைந்து கொள்வது அவர்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தது என்பவர் முஸ்லிமில் கூறியுள்ளார் ஒருவரின் தோட்டத்திற்கு நபி சல்லு அணி வல்லம் அவர்கள் சென்றார் அங்கே ஒரு ஒட்டகை நின்று கொண்டிருந்தது நபிசல்லு அவர்களை கண்டதும் அது சப்தமிட துவங்கியது அதன் இரு கண்களிலும் கண்ணீர் ஓடியது அதன் அருகே வந்த நபி செல்லாஹோ அணைகம் அவர்கள் அதன் திமிழையும் அதன் காது சோனையையும் தடவினார்கள் அப்போது அது அமைதியானது இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார் இந்த ஒட்டக யாருக்கு சொந்தம் என்று நபி சொல்லாஹோ அணைகல்லம் அவர்கள் கேட்டார்கள் அன்சாரியான ஒரு வாலிபர் வந்து இறை அவர்களே இது எனக்குரியது என்றார் அல்லாஹனுக்கு சொந்தமாக்கி தந்த இந்த மிருகத்தின் விஷயத்தில் நீ அல்லாஹுவை அஞ்சு நீ இதை பட்டினி போடுவதாகவும் கஷ்டப்படுத்துவதாகவும் என்னிடம் முறையிடுகிறது என்று நபி சல்லாஹூ அலிகம் அவர்கள் கூறினார்கள் இந்த பர்காணி என்பவரின் அறிவிப்பு போல அபுதாவோத் இரண்டு ஐந்து நான்கு உள்ளது